வேறாம் சாய் ஏக அவத்து புத்தியகையின் கண்ணே பொருந்துவாக நித்தமி குகையின் கண்ணே நிலைமையாய் ஆவன் நிற்பன் புத்திர வண்ணோன் மீண்டும் புறையுடன் குகையில் சேரா பாட்டு இதில் சொல்றார் பயன் சத்து அசத்திற்கு வேறாய் இருக்கிறதே இல்லையத்துக்கு அப்பாற்பட்ட சத்திய ஏக ஒத்து இருப்புத்தன்மை எப்போதும் மூன்று காலத்து இருக்கக்கூடிய அதாவது அபாத்தியமாக இருப்பது சத்து அது மட்டுமா ஏகமாக இருக்கின்ற ஒருத்திருக்கு அப்படிப்பட்ட புத்தியான் குகையில் அந்த புத்தி சக்தி இருக்கின்ற அந்த இருதய குகையின் கண்ணே பொருந்தும் அவ்வத்துவாக அது அங்கே தான் வெளிப்படக்கூடிய இடம் அப்படி இருக்கின்றதுனாலே நித்தம் இ குகையன் கண்ணே நிலைமையாக யாவன் நிற்பன் அந்த சிந்தனையானது இருதயகுதியில் செயல்படும்போது அந்த மனமானது அங்கே தான் ஒழுங்கு முன்னகூட சொல்லியிருக்கு அதை ஞாபகப்படுத்திக்கணும் எப்படி எங்கும் நிறைந்த பிரம்மஸ்வரூபந்தான் அந்த பிரம்மஸ்வரூபத்தை இருந்து அதை வளை வளைச்சு அதாவது அந்த பிரம்மஸ்வரூபத்தை கொஞ்சம் கடன் எப்படி ஆகாயத்தை வளைப்படுத்துகிறதோ அப்படி வளைவுபடுத்தக்கூடிய சாமர்த்தியம் அந்த கலந்து தான் உண்டு சைர்த்துக்களக்கிடையாது அப்போ வளைப்படுத்த போகும்போது அங்கே அந்த கடனமானது ஸ்வச்ச பதார்த்தமாக இருக்குன்னா பிரஷ்ராஷ் பிரதிம்பிக்கணும் அது எங்கே விருதயம் இருதய கோயில் ஒரு சிறிய அளவில் உள்ள ஒரு துவாரத்தில் தான் அதை பிரதிபிக்கும் அப்படி பிரதிபித்து அது விரிவடையும் இதுபோல் பல்ப் இருக்குது மின்சாரமானது எங்கே கம்பின் மூலமாக அந்த உள்ளே இருக்கிற அது இந்த இது இருக்குல்ல அதில் போய் பண்ணலாம் சம்பந்தப்படுது தமிழ் பண்ணால் வெளிச்சமாக மாறுது அது வெளிச்சமாக மாறி அந்த சுட்டுப்புற இடத்திலாம் விளக்குது அப்படி போல் இந்த ஹய ஆகாசத்தில் வளைபெற்றிருக்கிற சைதனமானது மனமாகிய கண்ணாடியில் பிரதிபிக்குது பிரதிபித்தவுடனே அந்த மனமாய் உடம்புற விரியுது அதிலே இந்த ஆபாசமாக ஒளியும் விரியுது பிரகாஷம் பெரியது மனம் எங்கே சுருங்குதோ அங்கே ஒளியும் சுருங்கிடும் அதனால தான் சொப்பன காலத்தில் கொசு கடித்தாலும் எறும்பு கடித்தாலும் தெரியறதில்லை ஏன்னா அது பிரகாசம் சுருங்கி போச்சு சுருந்தி காலத்தில் இரவு ஸ்தானத்தில் ஒடுங்கிறது மனமும் சம்பந்தம் இல்லாமல் போகுது இப்படி மீண்டும் ஜாகராவாசை வரும்போது உச்சி உள்ளங்கால் வரைக்கும் விரியுது விரியும் போது அந்த ஆபாசபாவம் விரியும் சங்கோஷ விகாசம் சுருஞ்சுதல் விரிதல் அப்படி விரிஞ்சாலும் கூட அந்த மனமானது எதில் தீர்மம் ஏற்பட்டிருக்கோ தீர்வு ஏற்படாத ஒழுப்பை மறந்துடும் ஒரு ஒரு பதார்த்தத்தை பார்த்துக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி கொச்சு கொடுத்து தெரியாது அவனுக்கு ஏன் மனதங்க தீர்மா இருக்குது ஜகராசி வியாபாரம் இருந்தால் கூட அது சாமான்யமாக இருக்கிறதுனால அது விளங்காது விசேஷமாக இருக்கிறதுல பட்டி கொண்டு இப்படிப்பட்ட நிலை தான் இருதய ஆத்மா வெளிப்படுறதுன்னு சொல்லி அந்த சிறிய ஒரு அளவில் அது வழிபடுது அந்த மிக சூட்சமானதை அந்த மனதுக்கு கட்டுப்படுது கட்டுப்பட்ட உடனே அதிலிருந்து விரியது தான் இந்த விவகாரம்ல அதை ஆபாசம் வாங்கினதான் அத்தகைய நிலையில் இருந்து கொள்ளி செய்யக்கூடியது ஆக இந்த உயிர் வெளியே போயிடுச்சுன்னு சொன்னாக்கா அதில் இருந்த ஆபாசமாக வெளியே அந்த கண்ணு வெளியே போகுது அது கூட போயிரும் அது கூட போகுதுன்னு சொன்னால் அது பிரகாசமானது அந்த கட்டம் போகும்போது கொடவே போயிட்டுருக்கும் அந்த கடன் எங்கே போய் தங்குதோ அங்கே அது வெளிப்படும் அந்த கல்லம் போகும்போது இந்திரியங்கள் பிராண எல்லாம் கூட போயிடும் அது சூட்சிமேறும் நேர்த்திடும் சூழ்ச்சிமயம் வெளிப்போகுது அப்போ சா சாமானிய பிரம்மசுர வெளியானா அது எங்கே நிறைந்திருக்கு சரித்து பிணத்துக்குள்ள இருக்கு பிணத்துலேயே இருக்குது ஆனாலும் செயல்படணும்னு சொன்னால் அந்த கடன் ஒன்று இருக்கணும் அந்த கணம் இல்லாத எந்த இடத்துலேயும் ஆத்மா பிரக பிரதிம்பிக்காத காரணத்தினால் அது சேட்டை இல்லை அந்த இடத்துக்கு அப்போ எங்கே பிரதிம்பிக்குது அங்கே அந்த கணக்கு அங்கே தான் எழுத பிறப்பில் அந்த காரணம் இருக்குது அங்கே அந்த காரணம் இருந்தாலும் பிரதிம்பிக்குது பிரதிநிபு சேட்டை ஏற்படுது அப்போ சூச் வரும் அங்கே சேட்டை பண்ண ஆரம்பிக்குது இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் எல்லா நிகழ்க்கும் இருக்கிறது இதை உணர்ந்து பிரர்மசுரி எங்கே நிறைந்திருந்தாலும் கூட அந்த கரணத்தை நான் பிரதிம்பிக்குது அது பிரதிம்ப சைதன்யம் வளைப்பட்ட சேதனத்தில் சம்பந்தம் வழிய அந்த கரணம் அதுக்குள்ளே சம்பந்தம் இல்லை என்றும் அந்த கோடசன் என்றும் இப்படி பாசமானம் பண்ணி அப்புறம் அதே போல் ஈஸ்வரனுக்கும் சாஸ்திர பிரமாணத்தை வைத்துக்கொண்டு பாசமம் பண்ணும்போது பிரம்மஸ்வரூபம் சித்திக்குது அப்படி பிரம்மஸ்வரூபம் எங்கே இருந்ததுன்னு ஒரு பாவனை ஏற்படுது ஆனால் கோடசன் இறந்து பாவனை ஏற்படறதில்லை அதை விட சேர்க்கணும் அப்போ பரிசின்ன பாவனைக்கு போய் அவர் சின்ன பாவனை உண்டாகிறது இதெல்லாம் பாவனையினுடைய மாற்றம்தான் அவ்வளோ வேலை பண்ண வேண்டியிருக்கு பரிசின்ன புத்தியிலையே இருந்த அந்த மனதை அவர் சின்ன புத்தி கொண்டு போகிறதுனா சின்ன விஷயம் இல்லை நிறுத்தி அபியாசம் பண்ணி அவன் அபியாசம் பண்ணா அது வளர்த்துக்கு வரும் அதை தான் இங்கே சொல்கிறார் நித்தம் இ குகையின் கண்ணு நிலைமையா யாவன் நிற்பன் அபியசித்து கொண்டு அவன் புத்திரா சிஷியனே அன்னோன் அப்படிப்பட்ட பேசியே மீண்டு மறுபடியும் இப்புறையுடல் இந்த குற்றம் பொருந்திய சரீரமாகிய கோயில் சேரான் மீண்டும் அவன் ஜனிக்க மாட்டான் என்பது கருத்து ஒத்துவை அறிந்த போதும் வாதனை வழியேயாகும் இத்துணி சம்சாரத்திற்கேதுவாய் அநாதியாகி அத்திர கர்த்தா போக்தகமென உறுதிப்பட்ட தொத்து வாசனையனைத்தும் துடைத்திட வேண்டும் தூயோய் ஆயிரத்தி முன்னூற்றி பத்தாவது பாட்டில் அபியாசமெல்லாம் பண்ணுறோம் எங்களுக்கு சித்திக்கலையேனு கேள்வி காட்டலான் சிசியன் அதுக்கு பயிலுக்கு தான் அப்போ நீ அபியாசம் பண்ணுறது சரிதான் நீ பழைய சம்ஸ்காரம் எல்லாம் இருக்கே ஜென்மலி சம்பாதிச்சது இப்போ ஜென்மல் சம்பாதிச்சது அது வாசனை திடமாக இருக்கிறதுனால இந்த வாசனை புது வாசனை பழைய வாசனை அது இடமாக இருக்கு அதனால் அது பாதிக்க தான் செய்யும் அப்படி பாதிக்கும் போது அதை மாற்றி அமைக்கணும்னு சொல்கிறார் வத்துவே அறிந்த போதும் நான் பரமஸ்வரூபன் லட்சானந்தபுரமும் சச்சிதானந்தன் நிச்சயம் போரணும் நாமரூவம் எல்லாம் அசங்க அனித்தம் கண்டம் எல்லாம் நிச்சயம் அறிந்த போதும் அப்படி இருந்தாலும் கூட வாதனை வழியேயாகும் ஜென்மாந்திர வாத இந்த உலகத்தின் இந்த ஜென்மத்தில் செய்ய வாசனை வலிமை அது சாமான்யம் இல்லை தான் பலம் அந்த வாசனை தான் பிரார்த்தத்துக்கு அனுஷ்காரமாக வர்றது பிரார துணியும் நிற்கிறது அதுதான் வாசனை தான் எவ்வளோ வேலை எடுக்கு பாருங்கள் அந்த கல்லமே பிரார்த்தம் வாசனைகள் சத்யராஜ்த குணங்கள் இவ்வளோ பாகுபாடு ஆன்மீகத்தில் விசாரிக்க வந்துருச்சு அதனால் வாதனை வழியே அது வலிமை உடையது அதனால் இத்துணி சம்சாரத்திற்கு ஏதுவாய் துன்பம் கொடுக்கக்கூடிய சம்சாரத்துக்கு அதுதான் காரணமாக இருக்கிறது அது எப்படி இருக்குது அனாதியாகி அது எப்போது ஆரம்பித்ததோ அநாதியாம் வாதனையால் அடைந்ததாசாமலம் மனோபந்தமேருக்கின் முத்தி வாராத வாரோ அப்படின்னா அனாதியாம் வாசனைக்கு அதான சொல்லப்படுறேன் அது என்ன அனாதி சொல்கிறீங்களே அப்படின்னா எப்போ ஏற்படுறது யாருக்காங்க கர்மம் அனாதி தான் கர்ம சம்பந்தம் அனாதி தான் வாசனை அனாது இது காலநிறதையும் கிடையாது அநாதி தான் வேதம் அனாதின்னு சொல்லப்படுது இல்லை கற்பித்த அனாதிகள் சிந்தனை பண்ணால் நல்லா ஓடி போயிடும் இத்துணி சம்சாரத்திற்கு ஏதுவாய் காரணமாயும் அனாதியாகி அனாதியாயும் அத்திர கர்த்தா போக்தா கர்த்தாபோகத்தை சிரமம் இல்லாது அஸ்திரம் நிலை இல்லாது நான் கர்த்தா நான் போகத்தை நிலை கிடையாது ஏதனாவதுனா ஜாக்கிரத்தில் உள்ள கர்த்தா போகத்தை சொப்பரத்தில் கிடையாது சொப்பரத்தில் உள்ள கர்த்தாபோகத்தில் ஜாகிரத்த கிடையாது ரெண்டும் சுழித்தல் சிரம் இருக்குது சிறமில்லை அது அஸ்திரமாக இருக்கின்ற கர்த்தக போர்த்தா அகமேன உறுதிப்பட்ட அது நான் நான் என்று உறுதிப்பட்டிருக்கிறது அப்போ இருந்தாலும் கூட தொத்து வாசனை அனைத்தும் தொடைத்திட வேண்டும் தெரியும் உறுதியாக இருந்தாலும் வாசனை இதெல்லாம் பட்டி கொண்டிருக்கிற வாசனை தொடைக்க வேண்டும் இது அபியாச பலம் இது ஒரு ஒன்று சாதாரணமாக அபியாசம் பண்ணி சித்தி பெறாத காரணம் இந்த வாசனை தான் அந்த வாசனையுடைய தொந்தரம் அப்படி இருக்காங்கன்னா அப்போது எதிர்ப்பு சக்தி நிறைய சம்பாதிக்கணும் எதிரி பலமாக இருக்கான்னு சொன்னால் அதுக்கு மேலே பலம் சம்பாதிச்சா ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும் அத்தை அபியாசம் செய்யும்போது அது எதிரி பலம் குறைஞ்சிக்கிட்டே வரும் களி மூட்டியே இல்லாமல் போயிடும் எந்த ஒரு கெட்ட வாசனையும் போக்கணும்னு சொன்னால் இடையில நல்ல வாசனை பழகியே ஆகணும் பழகினேன்னு சொன்னாக்கா அந்த வாசனை நிச்சயமாக போகாது இருட்டு போகணுமென்னு சொன்னால் வெளிச்சு ஏற்றியே ஆகணும் பசி எடுக்கணும்னா சோறு போட்டு ஆகணும் வேறு வழியாக கிடையாது எளிதல் தொந்தரவு இருந்தால் போனே வளர்த்து தான் ஆகணும் எலி போயிட்டு வச்சா கூட மாட்டிக்க மாதிரி போன இருந்தால் தான் போயிடும் அது நேரம் எதிரியாக உடம்பு வியாதினா மருந்தும் சாப்பிடு தான் ஆகணும் ஒன்று போனாலும் போய் இல்லை குறைக்காமல் செய்யும் வேற போகுமா சாப்பிடு தான் ஆகணும் அது எதிரி வேணும் எந்த மருந்துக்கு அந்த எதிரி தான் இருக்கணும் கண்ணுக்குள்ள புண்ணுக்கு வைக்க முடியுமா புண்ணுக்குள்ள முதல்ல கண்ணுக்கு வைக்க முடியாது அப்படி வச்சாதான் அது எப்படி நல்லா பரவாயில்லை எப்படியாவது குறைய செய்யும் எந்த மருந்தும் குறைய செய்யும் அதை கட்டி நல்லா பண்ணல கூட சில நல்லாவும் பண்ணும் அதனால தொத்து வாதனை அனைத்தும் தொலைத்திட வேண்டும் தூயோய் பரிசுத்தமாக இருக்கின்ற சிசனே வாசனைகளை போக்குறதுக்கு ஒரு செவ்வாயாக சொல்லணும் மைந்தனே ஆன்ம சந்தனம் நீயிருந்து செலுத்திடா முயற்சியாலே வந்த வாதனே அடக்கு வாதனை அடக்கத்தை தான் முந்திய சனத்குமார முனுவரர் முத்தி என்றார் மீண்டும் சொல்றார் ஏ சிஷனே ஆன்ம நோக்கால் பற்றி விசாரித்து அறிகின்ற அந்த அறிவினாலே மாசுயிரான் என் ஆன்மாவில் குற்றமற்றனுடைய சந்ததம் நிரந்தரம் நீ இருந்து அதிலேயே நிலைப்பா நிலையாக இருந்து சலுத்திடாம முயற்சியாலே முயற்சியிலே பின்வாங்க கூடாது தோல்வியடையுது வாசனை ஜெயிக்க முடியலேன்னு பின்வாங்காமல் முயற்சி செய்து கொண்டு இருந்தாக்கா அப்படி என்ன வந்த வாதனை அடக்கலாம் அந்த வாதனை அடக்கம் முன் ஜென்மத்தில் சம்பாதிச்சிருந்த வாசனை இது அப்படி வாதனை அடக்கத்தை தான் வாதனையை அடக்கிறது அபியா அந்த அபியாச பலந்தான் முந்திய சனத்குமார முனிவர முத்தி என்றார் சனத்குமார சனக்தன சனத்குமாரர் ஆகிய முனிவர்கள் எல்லாம் அடக்கிட்டதான் உனக்கு முத்தி வந்து வாதனவசத்தினாலே வருகிற விருத்தி எல்லாம் ஏதினால் அழக்கலாகும் என்று தான் விசாரம் செய்ய போதமாம்ராசன்றாய் புந்தியின் புலன்கள் எல்லாம் தாவராய் இருக்க பெற்றால் சகலமும் அடங்கும் காணே என்று வித்யானந்தர் கைவிளை சொல்றது வாசனாவசத்தினால் வருக உறுத்தி எல்லாம் ஏதுனால் அடக்கலாகும் இருந்தால் விசாரம் செய்தால் போதமாம் ராசன் ராணாய் நான் எப்படி இருக்கணும் நான் பிரம்மசுவரவன் நான் பிறப்பு இறப்பு இல்லாதவன் நான் கிருதகிருத்தியன் இப்படிப்பட்ட வாசனைகளை ஏற்றி இருக்கணும் அதுதான் போதமாம் ராஜன் டாணாய் அப்படி இருந்தாக புந்தி ஐம்பலன்கள் எல்லாம் புத்தி கன்மேந்திர ஞானேந்திரியங்கள் தூரசேலம் இவர் அனைத்தும் என்ன செய்யும் எல்லாம் தாவராக இருக்க பெற்றால் சொல்லபடி கேட்குற வேலைக்காரன் ஆயிரும் இருக்க பெற்றால் என்னாகும் தாவராக இருக்கப்பட்டால் சகலம் அடம்பும் தான் எல்லாம் அணைஞ்சிடும் என்று கையெழுத்தும் அதே தான் வாதனை அடக்கு வாதனை அடக்கத்தை தான் முந்தைய சனத்குமார ஒரு முத்தி என்றார் இதுவரைக்கும் இந்த பாவனையினுடைய பலனை சொல்லி முடிக்கிறார் என அடுத்தது முன்னூற்றி பன்னிரெண்டு பதிமூணாவது கோட்டில் அத்தியாரத அபவாதம் முன்னுரை சொல்ல போகிற தோற்றம் அபவாதம் ஒடுக்கம் அதை பற்றி ஆரம்பிக்கு வர முன்னுரை ஏனது ஆன்மீடத்தில் யானும் எண்ணம் யாததே அத்தியாசம் இதை ஞானியான் அவன் இவற்றை ஞானமான் தன்னான்மாவில் ஆனந்தன் இட்டையாலே அழித்திட வேண்டும் என்றும் பன்னிரெண்டாவது பாட்டு அத்தியாவசிய இலக்கம் தோன்றார் ஈன தேகேந்தியாதி என்னும் அனான்மாவிடத்தில் இறுதி வருந்தியா தேகமல்லாம் எதனாலே என்று சொன்னால் மலஞ்சோறு ஒன்பது வாயிற்குள் இல்லை இது ஒரு மயக்கம் இது சைலத்திலே ஒரு சுக பற்றி சத்திய பற்றி ஒரு மயக்கந்தான் எப்படி மண்ணிலிருந்து கடன் செஞ்சிட்ட ஒன்னா சட்டிங்கிற ஒரு மயக்கம் ஏற்படுதில்லை அது சட்டிங்கிற ஒரு பொருளே இல்லை விவகாரத்துக்காக சட்டி என்று ஒரு விவகாரம் பண்ணுறோம் உடஞ்சு போச்சோன்னா மண்ணுங்கிறப்போம் அப்படி போல் ஆத்மாவுடைய சம்பந்தத்தினாலே இது ஒரு கவர்ச்சி ஏற்படுகிறது பிணத்துல ஏதாவது கவர்ச்சி ஏற்படுது சேர்த்து போனால் அவருடைய மண்ணி மக்களாக இருக்கலாம் கொஞ்ச நேரம் பார்த்த உடனே அழுகிறாங்களோடைய கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாக்கா சீக்கிரம் கொண்டு போய் போச்சிடலாமுங்கிறாங்க மயம் வந்துது ஆரம்பத்தில் அந்த பழைய சம்ஸ்காரம் இருக்குது போக போக பூசமாக வந்துடு இப்போ பேணம் இது பயங்கரமானது இது நாத்தம் பிடிக்குது இது தள்ள வேண்டியது தான் ஒத்துக்கிறாங்க அப்புறம் ஆச்சியான பண்ணுறதே இல்லையாரு அவசரம் தான் பண்ணுறாங்க சீக்கிரம் கொண்டு போகணும் அப்போ என்னாச்சு அந்த ஆத்மாவோடைய சன்னிதானம் சன்னிதானத்தினால மகிமையொழியை இந்த வெறும் சதவீதத்துக்கு மகிமை கிடையாது அதனால் ஈன தேகேந்து யார் என்ன தேகம் இந்திரியங்கள் எல்லாம் ஈனம் இழிவு புரிஞ்சது ஏன்னும் அண்ணான் மாவிடத்தில் ஆத்மா அல்லாத இடத்துல யான் எனது என்னும் எண்ணம் நான் என்றும் எனது என்றும் சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கு யாது அதே அத்தியாசம் அது அத்தியாசம் தான் அதாவது ஒன்றே மற்றொன்றாக நினைக்க நிச்சயிக்கிறதுன்னு அத்தியாசம் பெரும் தனது அபாவாதிகரணத்தில் தனது அவபாசம் அத்தியாசம் தான் அல்லவற்றை தான் என்று நினைப்பதுன்னு அத்தியாசம் என்று சொல்லுவார் ஞானியானவன் இந்த தத்துவஞானம் உடை அடைந்தவன் எவனோ அவன் இவற்றை ஞானமான் தன்னான்மாவில் ஞானோடியுமா இருக்கிற தன்னுடைய அதிஷ்டான செய்த தினத்திலே தன்னுடைய அறிவை நிலைத்து கொண்டு அப்படிப்பட்ட ஆணை இஷ்டையாலே அந்த உறுதியாக இருக்கிற சமாதிய நிலை கூடும் போது அழுத்திட என்றும் அழுத்திட வேண்டும் சமாதி நிலை கூடனால் அந்த திடமாகும் அது வரைக்கும் இருக்கணும் ஆண் பிறகு மித்தியாதிஷ்டி வந்துடும் இவ்வளோ வேலை பண்ணவேண்டிருக்கு அத்தியாசங்கள் பழைய வாசனை இருக்கு அதாவது சேட்டை பண்ணத்தான் செய்யுது அத்தியாசம் உண்டாக்குது அதே விசாரத்தினால்தான் போக வழியே அவசாரத்தினாலும் நிச்சயமாக பார்க்க முடியாது விசாரதிருஷ்டிக்கு ஜீவர்களெல்லாம் அருவம் தான் பிரம்மசுரவந்தான் அவசாரதிஷ்டிக்கு உருவந்தான் நான் ஆண் பெண் என்ற பாவனை தான் வந்திருந்தேன் நான் என்ன என்ன ஜாதிக்காரன் இந்த ஊர்காரன் இது அவசார திருஷ்டிக்கு நடைபெறலாம் இருக்கத்தான் செய்யுது அதை விசாரதிஷ்டிக்கு பார்க்கும்போது அது ஊரும் இல்லை பேரும் இல்லை எதுவுமே கிடையாது துணித்த வசதியில் என்ன இருக்குது நான் சுயமாத்தையும் ஒன்றும் தெரியவில்லை அது எந்த ஜாதி எந்த ஆண் பெண் அடி இருக்கா எதுவுமே கிடையாது பாருங்கள் அப்படிப்பட்ட அவசியம் நாம் இருக்கிறோம் அப்படி இருப்ப நம்முடைய பொன்னு சொல்வம் அருவந்தான் அரு எப்படி இருக்குது சத்யசானந்த நித்தியம் பூர்ணமாக இருக்கு ஆனால் அவசார திருஷ்டியை என்ன பண்ணுறோம் இந்த அழியக்கூடிய ஈன தேகாதி வசுக்களில் யானினது அய்மானிக்கிற இது அத்தியாசங்கிறது அதை அது எப்படி விசாலத்தினால் திடமாக ஆனால் போயிடும் ஆனால் நான் நிட்ட யாலே வேண்டும் என்றும் அழித்திட வேண்டும் என்றார் புத்தியின் விருத்திகளுக்கு பொலி விசை சாட்சியாகி பித்திய கண்மாவாக பிறங்கிய நினை அறிந்து புத்திர அந்த நானே பூரண விருத்தியால் அத்தியாசம் விருத்தி நீர் விமலமாவாய் முன்னூற்றி இது ரெண்டில் அத்தியாச இலக்கணம் சொல்லி முடிகிறார் புத்தியின் விருத்திகளுக்கு சாட்சியாகி புத்தி புத்தி சம்பந்தப்பட்ட அந்த கரணம் அந்த கரணம் சம்பந்தப்பட்ட இந்திரியங்கள் ஞானேந்திரிய கருமேந்திரங்கள் அதோடு சம்மந்தப்பட்ட பிராணம் அதோடு சம்மந்தப்பட்ட சோழசேரம் இதெல்லாம் விளக்கம் கொடுக்கறது அந்த அறிவு தான் சாட்சி சாட்சி அது எப்படி இருக்கு பிரத்யேக ஆன்மாவாக உள்ளே இருக்கிற ஆத்மாவாக இருக்கிறது நினை அறிந்து அப்படி தன்னை உணர்ந்து நிச்சயத்து புத்திர ஆசித்தேனே அந்த நானே பூர்ண பிரமம் என்னும் அதுதான் ஏன் பூர்ண ப்ரமம் இதோ உள்ளே இருக்கிற ஆத்மா உள்ளே மட்டும் இல்லை பின்னமில்லாமல் வெளியிலே அகண்ட சச்சானந்தமாக இருக்கிறது ஓ நான் அகண்ட சச்சிதானந்த புறமே அப்படிங்கிற மானெல்லாம் பண்ணணும் அப்படி பிரத்யேக் அப்பே பிரத்யேக் கான்மாவாக நினை அறிந்து புத்திர அந்த நானே பூர்ண பிரம்மனும் பரிபூர்ண பிரம்ம இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விருத்தியால் இந்த அகண்ட கால விருத்தினாலே ஒன்றை ஒன்றராக வாய்க்கொண்ட அந்த பொய்த்தன்மையை பொடுப்போக்கி நீ விமலமாவாய் பரிசுத்தமாவாய் என்று அத்தியாசத்தில் நீங்கள பிறகு ஆத்மஸ்வரூபம் குற்றமில்லாமல் இளங்குதுன்னு சொல்லும் ஒரு விதமில்லாத உளவுடை சார்பை விட்டு பொருள்களை நானாவாக புகழ நூறார்பும் விட்டு பரவியாவான் அர்த்தமெல்லாம் பற்றுடச் சார்பும் விட்டுங்கு ஹரியணி ஆன்ம நோக்கால் அத்தியாசம் தவிர்ப்பாய் முன்னூற்றி பதினாலாம் பாட்டு இப்போ அத்தியாசிய போக்குறதுக்கு சொல்கிறார் அத்தியாசிய போக்குறதுக்கு விபாயம் சொல்கிறதுனால முந்நூற்றி பதினாலு முன்னூற்றி இருபத்தி ஏழு சொல்றார் தேகாபிமான தியாகோபதேசம் தேக அபிமானத்தை விட்டமே எல்லாம் விட்டமாக தான் அர்த்தம் இப்போ தோழசேரி அபிமானம் பெரிய அபிமானம் அதனால் தோளைசீரியில் விவகாரம் நடக்காது விவகாரம் நடக்கிறதா இருந்தாலும் கூட அது ஆத்மா நினைக்கப்படாது பிறகு என்ன நினைக்கணும் அது ஒரு க கருவி எத்தனையோ கருவிகள் நமக்கு ஆண்டம் கொடுத்துருக்கார் அது ஒரு கருவி அவனருடைய செயல்பாட்டில் அளவு சொல்ல முடியாது மகிழ் சாமர்த்தியத்தை அவருக்கு உணர்ந்தவர் நமக்கும் உணர்த்துறார் நம்மளும் உணர்றதில்லை அப்படி உணர் உணர்ந்தவர்கள் ஞானிகளும் பெயர் உணரக்கூடியவர்கள் அபேசிகள் இதேபடி சிந்திக்காதவர்கள் அஞ்ஞானிகளும் பெயர் அதனால் சொல்கிற ஒருவிதம் இல்லாததான உலவுளை சார்பு விட்டு இந்த உலகம் ஒரு படித்தரமாக இருக்கிறதே இல்லை அது எப்படி ஒரு காலத்தில் தர்மம் மேலோங்கும் அதர்மம் தாழும் மற்றொரு காலத்தில் அதர்மம் மேலோங்கும் தர்மம் தாழும் இது சமஸ்டியில் வேஸ்டையில் அவர் குடும்பத்தில் பார்க்கலாம் ஒரு காலம் செல்வனாக இருப்பான் வறுமையாக வந்துடும் வறுமையாக இருந்தால் செல்வனாகுவான் ஒரு காலத்தில் ஆரோக்கியம் இருக்கும் ஒரு காலத்து ஆரோக்கியம் இருக்காது ஒரு காலத்தில் புகழ் இருக்கும் ஒரு காலம் எகழ் இருக்கும் இதெல்லாம் மாறி மாறி தான் வரும் அது ஒரு இடம் இல்லை ஒரு இடம் இல்லாததான உலக இது அப்படிப்பட்ட உலவுடைய சார்பை விட்டு இது அய்மானத்தை அர்த்தம் விட்டு எங்கே போகிறது எங்கேயும் போக முடியாது அய்மானத்தை தான் உலகத்தை விட்டு எங்கே ஓட முடியுமா ஒவ்வொன்றும் பிரிய முடியாது அய்மானத்தை விட்டு விடுத்து பொருள்களை நானாவாக புகழும் நூல் சார்பும் விட்டு வேதாந்த சாஸ்திரம் தவிர மற்ற உலகியல் பொருட்கள் சொல்லக்கூடிய அதில் எல்லாம் அறிமான வைக்கப்படாது அந்த படிக்கிறதெல்லாம் வேண்டாம் பேப்பர் படிக்கிறது அனாத்மா நூற்களை படிக்கிறது ஆபாச நூல்களை படிக்கிறது இதெல்லாம் தேவையில்லை என்ன இப்போ என்ன செய்யணும் ஆன்மீகமான நூல்கள் படிக்கணும் வேதாந்த சாஸ்திரம் படிக்கணும் அல்லது வேதாந்தா சம்மந்தப்பட்ட கட்டுரைகள் படிக்கலாம் பிரசங்கங்கள் கேட்கலாம் இதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் செய்யப்படாது பரவிய அனர்த்தமெல்லாம் பற்று உடல் சார்பும் விட்டு இங்கு இப்படி விஸ்தாரமாக இருக்கிற அர்த்தம் இல்லாத இந்த தேவைப்பாடுகள் எல்லாம் பற்றியிருக்கிறதே அதை பற்று விடணும் அதன் உடல் சார்பும் விட்டு சரீரத்திலேயே பற்றி விடணும் சரீரத்தில் பற்று எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளவு தீய காரியங்களை செய்ய தூண்டும் அது உடம்புக்கு ஒரு முடியலன்னு சொன்னாக்கா அப்புறம் அது மருந்து மாத்திர சாப்பிடணும் மருந்து மாதம் சாப்பிட்ற காசு இல்லைன்னு சொன்னால் எங்கேயா கடவுங்க சொல்லணும் கடவுங்க கொடுப்பார் இல்லைன்னு சொன்னாக்கா திருட எங்கையோ திணிக்கு வெள்ளாமான்னு போகிறோம் திருடத்துக்கு வடி இல்லைன்னு சொன்னாக்கா அப்புறம் என்ன பண்ணுறது முனைக்கிட்டே இருக்கும் தீட்டிக்கிட்டே இருக்கும் சூழ்நிலையை அனுசரித்து அமை இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் அப்படித்தான் என்ன பண்ணுறது அதனால் பறவைய அனர்த்தமெல்லாம் பற்று உடல் சார்பும் அந்த அதில் இருக்க பட்டு எல்லாம் விடுத்து அதோடு உடல் சார்வை விட்டு இங்கு உலகத்தின்கண்ணே அரியனே கிடைத்திருக்கிற சிஷனே ஆன்ம நோக்கால் அத்தியாசம் தவிர்ப்போய் ஆத்மாவை பிடித்து கொண்டு அனாத்மா விட்டுக்கணும் அதை பிடிக்காமல் விட முடியாது ராமகிருஷ்ணர் சொல்லுவார் ஒரு பிள்ளைகள் கம்பத்தை பா பந்தல் போட்டில் கம்பத்தை வச்சு சுற்றுவாங்களாம் ஒரு கை கம்பத்தில் கெட்டியாக இருக்கிற வரைக்கும் எவ்வளோ சுசுற்றினாலும் கீழே விழுந்தாலும் கூட அவனுக்கு ஆபத்து இல்லையா கம்பத்தில் கையில்லாமல் சுற்றி பார்க்கட்டும் கீழே விழுந்து மண்டைகளை வண்டிக்குவோம் அது ஒரு ஆதாரம் ஏன் அப்படி இறைவன் ஆதாரமாக வைத்து கொண்டு விவகாரங்கள் செய்யலாம் அது பக்தி மரத்தில் அப்படி இங்கே ஞான மாறத்திலே நான் பிரமசுரவன் நான் உலகில் சார்பற்றவன் நான் சச்சித்தானந்தன் நிச்சயம் போகிறனன் விவகாரம் எப்படி வந்தது கடமை நிமித்தமாக வந்தது முன்னே பிரார்த்தானுசாரமாக நாம் சிந்தனை பண்ணி இருந்தது தான் நாம் ஆசைப்பட்ட பதார்த்தங்கள் தான் நமக்கு கிடைக்கிறது எவ்வளியோ ஆசைப்பட்ட பதார்த்தம் கிடைக்காது ஆனாலும் இந்த ஆசைப்பட்ட பதார்த்தங்களை இப்போ அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா வாய்ப்பு இருந்தால் தான் அணிவிக்கலாம் இல்லைன்னா கிடையாது வகைத்தால் வகுத்த வகையெல்லாம் அல்லால் கோடி துவைத்தால் துவத்துகிறதுனால் முன்ஜென்மங்கள் ஆசைப்பட்டோம் புண்ணியம் இருந்தது பணம் கொடுத்துரு ஈசை இப்போ அனுபவிக்கிற அளவுக்கு இங்கே சூழ்நிலை இல்லை உடல் வியாதியோ அதில் சுற்றுக்குள்ள சூழ்நிலை இல்லையோ இல்லைன்னா அனுபவிக்க முடியும் அப்படி ஒரு பார்த்து இருக்குங்கன்னு ஒத்துக்கிறார் பாருங்கள் அதே பெரும்பான் எல்லார்கிட்டையும் இருக்கத்தான் இருக்கிற பிரார்த்தம்தான் வேறு எங்கேயோ இல்லை உடம்பு ஒத்து போலேயும் தள்ள வேண்டியிருக்கு அது பொழுது தான் கிடைக்கிது வேணா பண்ணுறது பறவைய அனர்த்தமெல்லாம் பற்று உடல் சார்பும் அந்த அதிலொலியை பற்றும் உடல் சார்பும் விட்டு இங்கு அரியணி ஆன்ம நோக்கால் அதிஷ்டானத்தில் இருக்கிற பட்டுவினாலே அத்தியாவசிப்பாய் அரிசாணத்தில் இருக்கிற அதி அதாவது அதிஷ்டானத்தில் இருக்கிற பற்றை விட்டால் தான் ஆரோக்கியத்தை நிச்சயம் பண்ணலாம் அந்த பட்டுலாம் இந்த நிச்சயம் பண்ண முடியும் அப்போ அதிஷ்டானத்தை பிடிச்சிக்கணும் பக்தி மார்க்கத்தில் இறைவன் திருவுருவத்தை பிடிச்சிக்கிறாங்க அவருடைய கொள்கைகளை பிடிச்சிக்கிறாங்க அவர் சாமர்த்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார் பகவான் காப்பாற்றுவார் அந்த திருவிழியை கெட்டியாக பிடிச்சிக்குவோம் என்ற சிந்தனை எல்லாம் பக்தி மாத்திரம் உள்ளு படிச்சின்ன புத்தி இங்கே அவரை சின்ன புத்தி நான் பிறன் சொல்லுவன் என்னத்தான் ரெண்டாவது கிடையாது தேகாய் பிரபஞ்சமெல்லாம் வெறும் தோற்றம் சொப்பனம் போல் சினிமா காட்சிகள் போல் பழியிருப்பாங்க போல் என்னை இப்படிப்பட்டங்களை கொள்ளு அவன் எவ்வளோக்கெவ்வளோ நிச்சயம் பண்ணான் அவ்வளோக்களவு பிரபஞ்சம் மித்தியாத்வம் நிச்சயம் உண்டான் அப்படி நிச்சயத்தை நிச்சயம் உண்டான பிறகு அபியாசம் அப்புறம் தேவையில்லை அவனிடம் ஆயிடுது இப்படிப்பட்ட ஒரு வழிமுறைகள் எல்லாம் வேறு சொல்லி முடிக்கிறாருன்னு அர்த்தம் ஊக்கமாய் பொருந்தான் என்ற உலக வாசனையினாலும் நோக்கிடப்பட்டனானா நூலில் வாசனையினாலும் தேக்கமாய் வாரான் என்ற தேவ சூக்கமாம் ஆன்ம ஞானம் சொன்னவா ருதியாது யாருக்கும் இவையே சொல்லாமண்டே முந்நூற்றி பதினஞ்சாவது பாட்டு முன் முன்னூற்றி பதினொன்று முந்நூற்றி பன்னிரெண்டு முந்நூற்றி பன்னிரெண்டு பதிமூணில் அத்தியாரவாகவான்னு சொன்னார் அதான் அத்தியாசம் தோட்டம் ஒழுக்கம் இப்போது இந்த அத்தியாசத்தை போக்கிறது எப்படின்னு சொன்னால் தேகாபிமானம் போகணும் முக்கியமாக அது அனுசாரமாக இருக்கிறது சாஸ்திராபிமானம் தேசாபிமானம் லோகாபிமானம் இதெல்லாம் அடுத்ததுக்கு அனுசாரம் ஆக மூன்று வாசனைகள் இருக்கு மூன்று அபிமானங்களை விட்டால் தான் அந்த கணக்கு தூய்மையிடையும் ஞானம் பிறக்கும் என்பதை இந்த முன்னூற்றி பதினாலு முதல் முந்நூற்றி இருபத்தி ஏழு வரைக்கும் சொல்கிறார் ஆக மூன்று வாசனைகள் தான் பிரதானம் சொல்லப்பட்டிருக்கு தேக வாசனை லோக வாசனை சாஸ்திர வாசனை அதை இந்த பாட்டில் மூணு விட்டால் தான் ஞானவர் மொழி இல்லைக்கு வரவே வராதுன்றார் நான் சாஸ்திரம்னால் அல்லது கர்மகாண்ட சாஸ்திரங்கள் இதுதானவர்கள் வேதாண் சாஸ்திரம் சொல்லப்படலை அது நமக்கு இருக்கணும் அந்த வாசலில் முடியுமா அதனால் சாஸ்திரம்னு அதுதான் இது வந்து வேதாந்த சாஸ்திரம் நம்ம ஞானத்துக்கு விடஞ்சான வர வரைக்கும் இல்லை வந்த பிறக்கும் தேவைப்படுது ஈஸ்வரன் சொல்லும் இல்லை அப்போதும் தேவைப்படுது அந்த அபிமானம் தான் இருக்கக்கூடாது ஆ அந்த அபிமானம் இருந்தாக்க அதில் சுற்றிட்டு கிடைக்கும் இது இருந்தாக்க இதில் சுற்றிட்டு இருக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஆத்மாவை சுற்றிக்கிட்டே இருக்குது அது அப்படி அனாத்மாவை சுற்றி இருக்குது அது கூடாதுங்கிறது ம் ஊக்கமாய் பொருந்தான் என்ற உலக வாசனையினாலும் உலக வாசனை ஊக்கமாக இருக்குது எல்லோருமே இருக்குது யாருக்கும் இல்லாமல் இருக்குது என்ன அர்த்தம் உலகத்தில் செல்லுந்திராக இருக்கணும் அது ஒரு கொள்கை அல்லது அரசியல் செல்வாக்கு இருக்கணும் அல்லது பெரிய புகழ் உடையவராக இருக்கிறதோ உரையில புகழ் இருக்கணும் கல்வி கட்டவராக இருக்கணும் என்று ஒரு ஆசை இருக்குது இது உலக பேர் உலக மக்கள் மேன்மையாக கருதணும் அந்த அளவுக்கு ஒரு ஏதாவது ஒரு காலம் பார்த்தணுங்கிற ஒரு நிச்சயம் இருக்குது அதுதான் உலக வாசனை பேர் அப்படி உலக வாசனை இருக்கிறதுனால தான் இது பூலாசேன்னு போயிரு உங்களுக்காக அலையிறான்னு பாருங்கள் எல்லா வீட்டாலும் கூட பூலாசு வர்றதில்லை யாருக்கும் இரளாசை கிடையாது யாராவது திட்டினாக்கா எழுந்து பேசுனா கோபம் வந்துடுறதில்லை போகல தான் சந்தோஷமாக இருக்குது இந்த இட சந்திரனே இன்னும் உங்கள் குபேரன் உன்ன போகிற வள்ளல் யார் இன்னும் போய் படிப்பால் இல்லையா அப்படின்னா சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் குறைசெல்லாம் போச்சு ஆமாம் நீ என்னத்தை பேசினேன் நீ என்னத்தை பண்ணக்காரன் நீ என்ன யாரையாக மதிக்கிறாங்கன்றான் குவந்தரது இல்லை அதனால் இந்த உலக வாசனை அவ்வளோ கொடியல் அப்போ இது எப்படி அப்படி எகழ்ச்சி ஆசைப்படணுமா அப்படின்னா எகிழ்ச்சிக்குரிய காரியங்கள் செய்யப்படாது ஒரு கால் அப்படி கட்ட வந்தோன்னா அமையும் அணிஞ்சிக்கணும் அது நாம் விருப்ப விருப்பம் இல்லாமல் உதவசனைப்படுத்திடணும் அப்படி ஒரு பனோபாவை வந்தால் தான் மனசு உள்ள அடங்கும் அந்த காலம் சுத்தமாக வரும் புகழன்னா சந்தோஷமாக இருக்குது இகழென்னா துக்கப்படுது ரெண்டுமே தான் சமாதானமாக இருக்குது சரி எதும் நடக்குது கார் கார் பந்தலுக்கு வாழைப்பந்து வரலாம் சின்ன கார் வரும் சின்னதாக வரலாம் லாரி தான் வராது பதினஞ்சாவது பாட்டு அதனால் மூன்று வாசனைகள் இருந்தாக அந்த கண் அர்த்தமாக இருக்கும்போது சுத்தமாக இருக்காது அது போக்கணுங்கிற இந்த பாட்டு கருத்து அதில் முதல்ல இந்த உலக வாசனை போகணும் என்று சொன்னார் ரெண்டாவது நோக்கிடப்பட்ட நானா நூலின் வாசனையினாலும் அவள் விரும்பி படிக்கக்கூடிய அநேக சாஸ்திரங்கள் அறுபத்தி கலை வச்சுக்கிட்டாலும் சரி புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு ஒவ்வொரு புராணங்கள் ஒவ்வொ புராணங்கள் எவ்வளோ வேதங்கள் அது நமக்கு துணைக்கி வச்சுக்கணும் இது இருக்காது ஏன்னா இது உள்முக நாட்டம் எளிமுக நாட்டம் சொல்றாருல்ல நவிழ்கலை அறுபத்து நாலும் அறிவாரும் பவலயமா தருசூத்த பரமரியாரே அப்படின்னார் இயலறிவா திசையறிவ தினமறிவா துளவாம் அயலறிவாது அறிவா தல்ல அறிவறிவாது அறிவே அப்படின்னா இலசிய நாடகம் மு முத்தமிழ் இதெல்லாம் ஞானத்துக்கு ஏதுவும் இல்லை அயலறிவு அறிவதில்லை நமக்கு தேவையில்லை அறிவு அறிவதே அறிவு ஆத்ம ஞானத்தை அடைவது தான் அறிவுண்ணார் அங்கே புராணங்கள்லாம் படிக்கிறாங்க நமக்கு தேவையில்லை தான் இருந்தாலும் அவங்களுக்கான ஆரம்பிக்க வைக்கவும் இல்லை நாலு பேர் அதுலேருந்தே நீங்கள் வரணும் ஓ ஆரம்ப பள்ளி ஆரம்பிக்கிறோம் எல்லாம் படிப்பாளையே ஆரம்பி பிள்ளைகள் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்ப பள்ளி படிக்கிற மாட்டா யாரும் ஆரம்பிக்கிறோம் உனகளை படிக்க பையன் ஆரம்பிக்கிற பள்ளி கூட பெரியவங்க ஆரம்பித்தீங்கன்னா பெரிய படித்து பின்னணியில் உள்ளவங்க வசதி வாய்ப்புள்ளவங்க பள்ளிக்கூட ஆரம்பித்து வைப்பாங்க ஆரம்பித்தா அந்த பிள்ளைகள் படிப்பாங்க அதுபோல் அத்தியனம் வேதாந்தம் படிக்கிறவங்கன்னா அதான் பெரியவங்க அவங்கள சின்னவங்க அவங்களுக்கு நம்ம ஆரம்பித்து கொடுக்கணும் அதனால ஆரம்பித்து கொடுக்குறது அப்போ அவங்க அதை படிக்கிட்டு இருக்கட்டும் ஏதோ ஒரு காலத்தில் வரலாம் அவங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்காக சொல்லுது எப்படியா நமக்கு அது முக்கியம் இல்லை ஆனால் நமக்கு விரோதம் இல்லை அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிக்கிற பெரிய பணக்காரங்களோ அல்லது கல்விமாக இருக்கோ படிப்பாங்க இப்போ வேணாங்களா படிக்கிறேன் என்ன பள்ளிக்கூடம் தான் உட்காந்துக்கோங்களா அப்படி போலது தான் அதனால் இந்த நூலின் வாசனை இருக்கு அது ஒரு காலத்தில் இருக்க வேண்டியது அப்புறம் அதே சாஸ்திரம் படித்து ஞானம் அடையணுமன்னா அதை நிறுத்திட வேண்டியது அப்புறம் தேக்கமாய்வாரா நின்ற தேவ வாசனையினாலும் தேக்கம் பண்ணால் அப்படியே நிலையா இருக்குதுன்னு அர்த்தம் நிலையாக இருக்கிற தேவ வாசனை நிலையாக இருக்குது இதெல்லாம் கூட விட்டுலாம் தேவவாசிக்கிறத கஷ்டம் எல்லாம் போய் தேவதை பிடிக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த சரீரம் புஷ்டியாக இருக்கணும் இதற்கு அன்னபானாதிகள் சைரியமாக கொடுக்கணும் செவிக்க போஜனம் செவிக்க உடைகள் செழிக்க தேசம் இதெல்லாம் முக்கியமாக தேவைப்படும் தேக வாசனைக்கு அதில் எதாவது குறைய ஏற்பட்டால் வருது அது தலையாக இருக்கிறவங்க மேலே கோபம் வருது அப்படி ரெண்டும் இல்லைனா ஏக்கம் வருது என்ன நம்ம தழுவி எப்படி ஆகிடுச்சுன்னா துக்கப்படுது க கடைசியில் திருப்பி வர்றதில்ல சரி நம்ம சரி சே முடிச்சு ஆட்டம் ஏதோ கொடுத்துருக்கார் போதுங்கிற எண்ணம் வந்ததுன்னா தேக ஆத்ம புத்தி குறஞ்சி போச்சுன்னு அர்த்தம் எவ்வளோக்கு எவ்வளோ தீவிரமாக இருக்கு அவ்வளோ தேகாத்மதி குறஞ்சி போச்சு அர்த்தம் அப்படி பழகணும்னு சொல்கிறார் அதான் தேக வாசனை விடணும் அதுக்கு முதல்ல இருக்கு தான் செய்யும் யாருக்கு இல்லாமல் இருக்கு தேகவாசனை எல்லாருக்கும் இருக்குது தான் செய்யுது ஆனால் ஞான காலத்தில் அபியாச காலத்தில் அதை குறைக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாளில் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் சில தேவ சௌகரியங்களுக்கு குறைவு ஏற்பட்டால் சரி இருக்கட்டும் என்று சேப்புத்தன்மை பொறுமையெல்லாம் களைப்பிடிக்கணும் காப்பி கொள் சக்கரை வந்து எவ்வளோ கோவம் வருது டிக்கேசன் கிம்மியாக இருந்தாலும் கோவம் வந்துடுது என்ன பண்ணுறது பால் கிடைக்கலன்னா பதறதாங்க அப்போ கிடைக்கல சரி இருக்கட்டும் அதனால் என்ன வரணும் அப்படி வந்தால் தேவாசனை குறைஞ்சு அடையாளம் அப்படி இல்லைன்னா தேவாசனைக்கு அதிகமாக போயிடுச்சு இப்படி சரீர சம்பரச்சனைக்கு உள்ள ஆகாரங்கள் ஆடைகள் மற்ற சுற்றுப்புற சூழல் வசதிகள் இது எந்த வரைக்கும் இருக்கோ பிரார்த்தனைத்தால் கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அதில் ஏதாவது குறைவு ஏற்பட்டாலும் பைத்து வேண்டியது பொறுத்துக்கொள்ள வேண்டியது அப்படி மனோபாவத்தை வளர்க்கணும் அப்போது தேக வாசனை குறையும் இல்லைன்னாக்கா வளரும் இங்கே குறைக்கணும் தான் சொல்லப்படுதலையும் வளரக்கூடாது அதனால் தான் சொல்வார் தேக்கமாய் வாராய இது நிலையாக இருக்கிற வாசனை தேக வாசனையினாலும் சூக்கமாம் ஆன்ம ஞானம் சொன்னவாறு உதியாது யாருக்கும் உதியாதுனால் மே சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஆத்ம ஞானமானது அது எவ்வளவோ தூரம் மந்தன் மனித மந்தி மண் தீவிரம் தீவிரம் சொல்லக்கூடிய அதிகாரி நாலுவராக இருந்தாலும் கூட தேக வாசனை இருந்தால் ஞானம் வராது எந்த அதிகாரியாக இருந்தாலும் இது எவ்வளோக்களவு குறையுது அவ்வளோக்களவு தத்துவானம் வரும் முட்டிலும் குறைஞ்சா தீக்கிரமா அப்புறம் முழுமையாக வந்துடும் எதனால் யாருக்கும் ஆனால் ஒற்றுமை யாருக்கும் வராது அப்போ என்ன செய்யணும் இதை பிரார்த்தனை கிடையாது திருப்தி அடையணும் அதை தேவாசனை ஜெயிக்கிறதுக்கு அடையாளம் அதுதான் அப்படி இல்லாமல் துக்கப்பட்டமுன்னா அது தேவாசனை வளருதுன்னு அர்த்தம் அப்படின்னு கருப்பிறையை நீக்கி ஏகவிப்பவர்க்கு சிறப்பு வாசனைகள் மூன்றும் சரி ஐயோ மயவில் அங்கென்று அப்புறப்பட்ட மேலோர் அரைவராதலினால் மைந்த துப்புற இவற்றை விட்டோன் துகளிலா முத்தி சேர்வான் முன்னூற்றி பதினாறாவது பாட்டு மீண்டும் அதை வலியுறுத்தி சொல்கிறார் இவ்வளவு சிறையை நீக்கி இது சம்சாரம் பிறப்பு சொல்லக்கூடிய சிறையில் இருந்து சொன்னான் ஏக நீக்கி ஏக ஆனால் சுரூபத்திலே பொருந்த இச்சிப்பவருக்கு ஆசை கொள்ளக்கூடிய மூச்சுக்களுக்கு செப்பு வாசனைகள் மூன்றும் மூணு பாடலில் சொல்லப்பட்ட தேவ வாசனை லோகவாசி ஆசிரியம் சொல்லக்கூடிய மூன்று வாசனைகளும் சரி அயோ மயோ விலங்கு என்று பொருந்துகின்ற இரும்பினால் செய்யப்பட்ட விலங்கு என்று விலங்குன்னா காப்போம் கைதிகளுக்கு போடுறாங்கள காப்பு விலங்கு இரும்பு விலங்கு கைதிகள் சூட்சமான இரும்பு விலங்கு இருக்குது இப்போது சூலமாக இல்லை அது அந்த லவீய கைதிகளுக்கு தூலமாக போடுறாங்க இதுக்கு ஆண்ட் சூட்சமாக போட்டிருக்காரு தான் செய்யல சூட்சமாக போட்டிருக்கார் அது என்ன சூட்சமாக இந்த மூணு வாசனை ஆகுது தான் இதுதான் கை விலங்கு இந்த மூணு வாசனையான விலங்கு அதை சூட்சமாக போட்டிருக்கார் ஐயோ அயோம் மன்ன இரும்பு அயோம் அய்யோ இரும்பு செய்யப்பட்ட விலங்கு காப்பு இது என்று அப்புறப்பட்ட இதை தூரத்தில் தள்ளு தள்ளின மேலோர் அறைவர் ஞானிகள் சொல்கிறார்கள் ஆனாலே அதனால் அப்படி இருக்கிற காரணத்தினால் மைந்தா சித்தியனே துப்புரை முழுமையாக நடத்தும் கொஞ்சம் கூட பாக்கறிக்கூடாது இவற்றை விட்டோன் இந்த மூணு வாசனைகளை விட்ட மும்சி அவன் எப்படி இருப்பான் துகளிலாக முற்றி சேருவான் குற்றம் இல்லாத முற்றி சேருவான் குற்றம் என்ன அந்த சந்தேக விபரீதம் இல்லாத சருக்கு பரமானந்தான் பிராப்தி ஆகிய முடிந்த நிலையை அடைவான் ஆகவே இந்த மூன்று வாசனைகள் இருக்கின்றனவே இது மிக பொல்லாது கைவிடத்தில் பெரிசாமி நல்லா விளக்கமாக எழுதியிருக்கார் உரையிலே இது இங்கே சுருக்கமாக பார்க்குறோம் அவ்வளோதான் சலமுதற் சம்பந்தத்தால் ஜனித்த துர்க்கந்தம் மூன்றும் வலியுறு மகிழின் கட்டை வாசனை மறைந்த போதும் மலமர மறைந்த அரை மரம அரைத்தலாலே மறுபு துர்கந்தம் நீங்கி நின்ற வாசனையே தோன்றும் முந்நூற்றி பாட்டு ஜலமுதல் சம்பந்தத்தால் ஜனித்த துர்க்கந்தம் முற்றும் தண்ணி சேரு அல்லது அவளுக்கு இதில் சம்மந்தம் பட்டால் சந்தனக்கட்டை அந்த துர்க்கந்தம் முற்றும் முழுமையாக வலியுறும் அகிலின் கட்டை வாசனை மறைந்த போதும் நல்ல முத்தனை கட்டை நல்ல பக்குவமான கட்டை இருந்தாலும் அந்த வாசனை அடைக்கிறோம் இந்த வெளியில் துர்கந்தம் அப்படி கூட மலைமர அரைத்தலாலே அந்த மேலே இருக்கிறதெல்லாம் கழியப்பட்டு நல்லா அரைச்ச மண்ணாக வாசனை பொம்மண் வந்துடும் மறுவு துர்கந்தம் நீங்கி அதில் பொருந்திருக்கின்ற செக்க வாசனை எல்லாம் போய் நிலைமையாய் அதில் எப்போதும் இருக்கின்ற நல்ல வாசனையானது வெளிப்படும் அதனிடத்து நின்ற வாசனையே தோன்றும் சந்தனக்கட்டையில் உள்ள சந்தன வாசனை தானாக வெளிவரும் மேலே தான் மறைப்புனாலே அந்த துர்கந்தம் வந்ததே அது சுபாசித்தமாக துர்க்கந்தம் கிடையாது நர்க்கந்தம் அப்படி போல் இங்கேயும் ஜீவர்களுக்கு சுபாசித்தமாக துர்கந்தம் கிடையாது நர்க்கந்தந்தான் தேகவாசம் லோகவாச ஆஸ்திரவாசன் சொல்லக்கூடிய துர்க்கந்த வாசனை இருக்கின்றனவே அது அஞ்ஞான காலத்திலே அத்தியாவசியத்தினால் வந்த வாசனைகள் அதை அபியாச காலத்தில் போக்கலாம் எப்படி கழிவுக்கு தேய்க்குற மாதிரி முதல்ல தீய வாசனைகளை போக்குறதுக்கு அது சவகாசங்களை விடுக்கணும் அப்புறம் நல்ல வாசனை பழகணும் எதிரி எண்ணங்களை பழகி அதை போக்கணும் அதை தேய்க்கிறது அப்படி செய்கிறதுனால உள்ளே இருக்கின்ற ஆத்மாவினுடைய சச்சித்தானந்தம் நித்தியம் போனம் என்று சொல்லக்கூடிய நற்கந்தம் வெளிப்படும் நான் அகண்ட சச்சியானந்தபுரமும் சச்சிதானந்தம் நித்தியம் போனும் துக்கம் அனித்ய்கண்டம் இந்த உலகம் உலக வாசனைகள் பிரபிரவருத்தி எல்லாமே அதுதான் என்று இப்படி ஒரு வாசனை ஏற்றணும் இது ஒன்றும் காசு பண்ண வேண்டியது இல்லை கஷ்டமும் இல்லை மனுராஜ்யம் செய்யக்கூடிய அந்த நேரத்தை கொடுத்தா போதும் நமக்கு ரெண்டு லாபம் மனுராஜ்யத்தினால் வரக்கூடிய தீய சம்ஸ்காரங்களும் விடுபட்றோம் அது விரட்டுறதுனால நல்லா சம்ஸ்காரை உண்டாக்கிறோம் எல்லாமே இருக்கிறது ஆனால் சேர்றதுனால் கஷ்டம்தான் மன சம்மதிக்காது என்ன பழைய மனமானதுனால அது ஆக்கிரமிப்பு அதிகம் வாடகை ரொம்ப நாள் இருந்துட்டால் எந்த போக மாட்டேங்கிறான் பாருங்கள் எழுப்பணும் பண்ணால் கோட்டருக்கு போக அப்படிங்கிறான் இல்லைன்னாக்கா எனக்கெல்லாம் அரசியல்வாதிகள் செல்வாக்கு இருக்குது ஒரே பார்க்குறேங்கிறான் அப்படி போல் இந்த மனசு ஒரே பார்க்குறாங்க நம்மளை போக மாட்டேங்குது ஏன் எனக்கு செல்வாக்கு இல்லையா கெட்ட வாசனைகள்லாம் நிறைய இருக்குது எங்கிட்ட பின்பலம் இருக்குது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்குறது பாருங்களேன் அப்போ என்ன பண்ணும் சரி பகவானுடைய அணுக்கிறத்தினால தான் போகணுங்கன்னு பகவானை பிடிச்சிக்க வேண்டியது தான் பிடிச்சிக்கிட்டு அது அப்படியே காலைப்போக்கில் தே வந்துடும் வாடகை வீட்டுக்காரங்கூட அவனுக்கு ஒரு நேரம் வந்தால் தான் எது பண்ண முடியும் அப்போ காலை போகும்போது தானாக போயிடுவாங்க அல்லது இவங்களுக்கு பலம் சேர்ந்தாலும் ஓடி இது கொஞ்சம் பொறுக்கு தான் வேணும் என்பது கருத்து அதனாலே நிலமையாய் அதனிடத்தில் நின்ற வாசனையே தோன்றும் அதுபோல் எப்போதும் இருக்கின்ற நான் சச்சிதானந்தன் நித்தியம் போலுங்கிற வாசனையே வெளிப்படும் அப்படி வெளிப்படும்போது உண்மை சுரூபத்தை உணர்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு அர்த்தம் தெரிய தெரியல இருப்பதால் எதுவாய் காமம் ஆதி வாசனையினாலே ஆன்ம வாசனையும் அறைந்தும் போதனர் பழக்கம் என்னும் புறையில்லாத அறைந்ததால் யாதுதான் நீங்கள் ஈதே அமலமாய் தோன்றா நிற்கும் முன்னூற்றி பதினெட்டாவது பாட்டு அதனை பொறுத்து காற்றால் ஈது போல் மேலே சொல்லப்பட்டது ஷாந்தம் போல இதயத்து உள்ளே இருப்பதாய் நம் உள்ளத்தின் கண்ணே வாசனையாக குடிகொண்டிருக்கிறதுனாலே வெகுவாய் காமம் ஆதி வாசனையினாலே மிக எண்ணிக்கையிலும் பலத்திலும் அதிகமாக இருக்கின்ற காமம் ஆதி கெட்டுக்கொணுங்கள் தாக தேசங்கள் எல்லாம் நானாவிதாசை காமம் சொல்லப்படும் அதனால் அந்த வாசனையினாலே ஆன்ம வாசனை மறைந்தும் எப்படி அந்த சந்தனக்கட்டையானது சேரனாலேயோ தண்ணியினாலேயோ மறைக்கப்பட்டதினாலே துர்க்கம் ஏற்பட்டதோ அப்படி போல மறைந்தும் போத நற்பழக் பழக்கம் என்னும் குறையிலாது அரைத்தலாலே தத்துவஞானம் சிறுவனம் மன நித்தியாசனம் என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல பழக்கத்தினாலே புறையில்லாது குற்றமில்லாமல் அரைத்ததாலே சந்திய விரதம் என்று சொல்லக்கூடிய குற்றங்கள் இல்லாமல் நன்றாக போட்டு மனசை போட்டு அரைச்சோமில்ல யாதுதான் நீங்கில் எது நீங்குகிறதோ இது அமலமாய் தோன்றான் என்றும் யாது தேகவாசனும் லோகவாசம் ஆசனவாசை வாசனை இது நீங்கும் நீங்கும் போது ஆத்மஸ்வரூகம் முத்தமில்லாமல் விளங்கும் வேட்டியில் அழுக்க ஏராளமாக இருக்குது சோப் போடணும் இல்லை முடியலன்னா வண்ணானுக்கு போடணும் ஒரு வெள்ளாயிலும் முடியாது நாலஞ்சு முறை போட்டு செஞ்சாக்க அழுக்கெல்லாம் போனவுடனே நல்ல வெள்ளை நிறம் பழியன்னு தெரியும் அது வரைக்கும் அந்த வெளுப்பு நிறமெல்லாம் மங்களாக தான் இருக்கும் தெரியாமல் தெரியாது அதுபோல் இந்த மனமானது தூய்மை அடையும் போது சச்சிதானந்த வடிமாக இருக்கின்ற ஆத்மஸ்வரூபத்தினுடைய நிலைமையானது அந்த கணத்தில் பிரகாசிக்கும் அப்படி பிரகாசிக்கும் போது என்ன லாபம் சுகம்தான் பயமாசை நீங்கும் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கும் பசிதாக பயந்துக்கம் சோகம் பயந்துக்கம் என்ன பசிதாக பயந்துக்கம் சோகம் காமம் பசி கோபம் மகிழ்ந்தீர் உப்பார் என்றாவாரோ அப்போது அவருக்கு இருக்குன்னு சொல்லப்படுகிற ஒழிய துக்கம் கிடையாது இதை பிரிச்சிருக்காங்க பசி தாகம் இதெல்லாம் இருக்குது பிராண தர்மம் உயிர்க்கினே பயம் துக்கம் சுகம் காமம் பசி கோபம் எல்லாம் மதிக்கினார் என்ன அந்த கணத்துக்கு அப்போ இது பிரித்ததுனால என்ன லாபம் ஆத்மா அவனுடைய உண்மைத்தன்மை அந்த அந்த கடனத்தை பிரதிம்பித்து அது உண்மை சொல்லுவோம் நான் சோடிவோம்னு காட்டுது அப்போது அதை அது நிலையை நாம் பட்டுக்கிறோம் ஆபாசமாக பட்டுது அப்போ சோத்தன்மை தோட்டது அது வரைக்கும் கிடையாது இது வேதந்தத்தில் ஒன்று தான் பிரிக்க சொல்லுது அவளையே மற்ற கர்மகாணத்திலேயே பர்த்தி அவள் பிரிக்க சொல்லலை ரெண்டு தான் இங்கே சேர சூழ்ச்சமர் ரெண்டு தான் அந்த ரெண்டுலேயும் சோளசேரம் விட்டு அபிமானம் விட்டவங்க கூட சூழ்ச்சேற அபிமானவங்களுக்கு இருக்குது இங்கே சூழ்ச்சியத்தையும் பிரிஞ்சு சொல்கிறேன் அதுவும் நான் இல்லை சூழ்ச்சியாக அது காரணமாக இருக்கு இல்லை காரணசீரியம் நானும் அல்ல இந்த முந்திய காரண மாதனால் மூன்று அணு வென்றாவாரோ அப்படின்னா சோழசே சூ சொல்கிறீங்களா இது என்ன காரணம்னா காணசரி ஒன்று இருக்குது அந்த காணசை நானும் அல்ல என்று நீக்கிறோம் அப்போ நீக்கிற பிறகு எங்கிருக்குன்னா எங்கிருக்கிறது எது எந்த உணர்வும் அந்த உணர்வு ஆத்மா இதான் வேந்ததுலேயே அது வித்தியாசம் அவர் ரெண்டு பேர் தான் பிரிச்சுக்கிறாங்க கர்மகாண்டிகள் ஒரு ரெண்டு பிடிச்சுக்கிறாங்க பக்திக்கான ரெண்டு தான் பிடிச்சிக்கிறாங்க நாசிகளை ஒன்று தான் பிடிச்சிக்கிறான் இவ என்ன பண்ணுறாங்க அதுக்கு வந்த துக்கத்தை நான் துக்கின்னு சொல்கிறாங்க எல்லா பக்தர்களையும் நிலை பா பாருங்கள் எல்லாம் அழுகுறாங்களே இல்லை ஐயோ நான் கசப்படுறேனே அண்டவா ஒன்று திரும்பி எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறேன் அப்படியே பக்தி காரணத்தில் அந்த சூசேவம் அந்த காரணத்தை அவே படித்தான் பார்க்குறாங்க அவளுடைய பிரித்து பார்க்கறதே இல்லை என்ன சொல்லுங்க அதான் சொல்ற யாவுகா நீங்கள் ஈதே அமலமாய்த்தோன்றான் இருக்கும் அப்பறம் நீங்கின பிறகு குற்றமில்லா தோங்குறது ஆத்மா தான் அந்த ஆத்மா பரிச்சனம் இல்லை அபரிச்சின்னம் அல்லது சாந்த பரமம் என்பது ஒத்திவில்லாவன் வாசனை திரளினாலே வத்திலே ஆனவான் வாசனை மறைபட்டாலும் நித்தமும் ஆன்ம நீட்டை நிலைமையால் அதனை நீக்கில் சுத்தமாக ஈரே தோன்றும் சொப்பிராக முன்னூற்றி பாட்டு மீண்டும் சொல்கிறார் வத்துவிலா அனான்ம வாசனை தெளிவினாலே அது ஒரு வருஷம் பொய்ப்பொருள் பொய்ப்பொருள் காரணமாக அது சத்தியபுத்தி சோபதி வச்சதுனாலே வாசனை கூட்டம் சேர்ந்து போச்சு அப்படி சேர்ந்த பிறகு ஒத்துவேயான ஆன்மவாசனை மறைபட்டாலும் இது வஸ்து ஆத்மா நான் பிரம்மஸ்வரபன் நான் சச்சிதானந்தங்கள் மறைபட்டு போச்சு வட்டாலும் கூட இப்போ வழி சொல்வார் நித்தமும் ஆன்ம நீட்டை நிலைமையால் நான் பிரம்மஸ்வரபன் நான் சச்சிதானந்த இந்த வாசனை இயக்கிறதுனாலே அதனை நீக்கில் அந்த பழை வாசனை போக்குவமையானால் சுத்தமாய் ஈதையே தோன்றும் இந்த அந்த கண காரணமாக ஆத்மாவே பிரகாசிக்கும் எப்படி பிரகாசிக்கும் சுபிரகாசமாக சுப்பிரகாசம்னா தான் இருக்கிறேன் என்ற ஒரு விளக்கத்தோடு இருக்கும் அது சுய பிரகாசம்னால் தானே ஒழிக்கிறது அர்த்தம் சுப்பிரகாசம்ன்னா தன்னுடைய சொரூபத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அர்த்தம் அப்படிப்பட்ட சுபிரகாசமாக சுத்தமாக ஈதையே தோன்றும் அப்படி சொல்றும் அதற்கு வாசனைகளை மாற்றி அமைக்கணும் சொல்றோம் அரிமணாமான் எண்கள் அடங்கிடும் எம்மட்டம் மட்டு உடனே அம்மட்டம் மட்டு ஊன வாசனையும் நீங்கும் சர்வ வாசனையும் நீங்கில் சாற்றிய ஆன்மையானும் பிரதிபந்தங்களின்றி இறங்கிடும் உள்ளவாரே முன்னாட்டு அரிய மனம் கண் இந்த நாசமா போங்கிறாங்க ஆன்மாவின் கண் அடங்கிடம் ஆன்மா இடத்துல ஒளிங்கி போயிடும் எப்போ எம்மட்டு அம்மட்டு எந்த மட்டுக்கு வருகோ அந்த மட்டுக்கு உரியனே தத்வஞானத்துக்கு உரிய சிசனே அம்மட்டு அம்மட்டு ஊனவாசனையும் நீங்கும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கெட்ட வாசனைகளும் போகும் சர்வ வாசனையும் நீங்கியில் இப்படி அபியாச பலத்தினாலே எல்லா வாசனையும் ஒரு காலத்தில் நீங்கி போகும் இப்போ நீங்கும் காலத்து சாற்றிய ஆன்ம ஞானம் வேதாச்சாசம் சொல்லப்பட்ட ஆத்ம ஞானமானது பிரிபந்தங்களின்றி தடைகளின்றி சொல்லப்பட்ட தேக லோக சாஸ்திர சாஸ்திர வாசக சோழர்கள் தடைகளின்றி சந்தேவரீதங்கள் இன்றி உள்ளவாறே பிறங்கணும் எப்படி இருக்கோ அப்படியே உடம்பு பண்ணால் அதுதான் கைலத்தில் அசத்திலம் மட்டும் நம்மட்டும் பராமுகமாகினாலம் மட்டும் விசத்தில் உள்வெளி பார்வையாமி படி நிரந்தர பழக்கத்தால் வசத்தில் உண்மனம் என்று சினிமா திறமாயடின் மைந்தா கசத்த தேகத்தில் இருக்கிறோம் ஆன்மம் கடல் வடிவாவாயே அப்படின்றார் இது கச தேகம் வெறுக்கத்தக்க தேகம்தான் இருந்தாலும் இதில் விரும்பத்தக்க ஆத்மா இருக்கிறது வெளிப்படுது வெறுக்கத்தக்க தேகம்தான் விரும்பத்தக்க ஆத்மா இருக்கே அதான் வெளிப்படுத்தணும் அப்படி இருக்கின்ற இது நீ அடைவாய் எம்மட்டு அம்மட்டு இது வரைக்கும் சுரூபத்தில் உள்முகமாகுது அதுவே வெளியில் போயிருக்கும் சேலத்தை நோக்கி போகிறோம்னா போக போக குமாரபாளியும் குறைஞ்சி தான் போகும் மருந்து சாப்பிட்றோம்னு சொன்னால் மருந்தினுடைய வேகம் அதிகரிக்காதீங்க நோயினுடைய வேகம் குறையத்தான் செய்யும் அதுபோல் இந்த வாசனைகளை ஏற்ற ஏற்ற அந்த வாசனைகள் குறைந்து அது எது வரைக்கும் இப்படி அபியாசம் பண்ணுறோமோ அது வரைக்கும் அப்படியே குறைஞ்சி தான் போகும் போய் போய் கடைசியில் ஒரு காலத்திலே ஆத்மஸ்வரூபம் பிரகாசமாக விளங்கும் என்று சொல்வோம் சார்ந்ததால் யோகியற்குந்தமாக மனமிறக்கும் துட்டவாதனை அடங்கும் அதனாலே மயங்கிய வத்தியாச பந்தனை யாவும் தீர்த்து பரமமாம் பதமாய் நிற்பாய் முன்னூத்தி பாட்டு சந்தகம் ஆண்மனிட்டை சார்ந்ததால் ரந்தம் வெடுங்காயம் காலம் நியாயத்தோடு செய்கின்ற காரணத்தினாலே அந்த ஆத்மானுடைய சிந்தனை பொருந்தி இருக்கிற காரணத்தினாலே யோகியர்க்கு அந்த ஞான யோகியருக்கு தொந்தமாக மனம் இறக்கும் மந்தப்பட்டிருக்கிற மனம் போயிடும் மனம் இறக்குமென்னு சொன்னால் ரஜோகுண தமோகுணங்கிறது இருந்தால் தான் மனம்ன்னே பேர் அதன் பிறகு சத்துவன் தான் பெயர் சத்து குணம் மேலோங்கும்போது சத்துவன் பேர் அதனால் மனம் போயிடும் அண்ணா என்ன அர்த்தம் ரஜோன தமோகனம் போயிடும்னு அர்த்தம் அதன் பிறகு துட்டவாதனை அடங்கும் அந்த ரஜவுன தமோகணங்கள் நீங்கி போச்சுன்னா நம்ம கெடுக்கக்கூடிய வாசனைகள் அடங்கிடும் ஏன்னா அதுக்கு ஆதரவாளர்கள் இல்லை ரஜவோன சமோகனங்கள் எவ்வளோ காலம் குறையுதோ அவ்வளோ கெட்ட வாசனைகளுக்கு ஆதரவு எல்லாம் போதும் அது வந்து அங்கேயா ஆதரவு படுத்துது அஞ்சான காலத்தில் ரஜவோன சமோகனம் தம் மேலோங்க இருக்குது அப்போ வாசனை வருது ஆதரவு இருக்குது கொஞ்சம் ஆனால் அங்கே ஊனல் வந்துடும் வாசனை ம் அப்படிப்பட்ட சாமர்த்தியம் இருந்தது இந்த குணங்களுக்கு அதனால் அபியாச குறையும் போது அது தளர்த்துக்குனாலும் கூட ஆதரவு இல்லாதனால அப்படியே அடங்கிருமார் ம் அது ஒன்றா நாளாக வந்துடுது அதான் சொல்றார் சந்தோதம் பண்ணார் சந்தனம் அடங்கால ஏற்றோட அபியாசம் பண்ணணும் மனம் இறக்கும் சுட்ட வாசனை அடங்கும் மைந்தனே சிஷ்யனே அதனாலே மயங்கிய அத்தியாச பந்தனை யாவும் தீர்த்து நம்ம எல்லாம் உலகத்திலே மயக்கம் இருக்குது பெரிய மயக்கம்தான் உலகத்தில் மாயை மாயாக்காரர்கள் கவர்ச்சிகள் போகிற மயக்கமே தான் அது என்னவென்ன கண்டுபிடிக்காத ஒரு மயற்சி மயக்கம் அது கண்டுபிடிக்காது உதாரணமாக நமக்கு தெரிஞ்சவங்க போகிறாங்க தெருவில்லை தெரியாதவங்க போகிறாங்க தெரியாதவங்க போனாக்கா நான் ஒன்றுமே சட்டம் பண்ணுறது இல்லை அது வரும் போகிறாங்கன்னா வேறு எப்படியோ போட்டணும் தெரிஞ்சவங்க போனால் ஐமான் ஏற்படுது என்ன நான் பார்க்காமையே போகிறாங்க பாருங்க அப்படின்னு மயக்கம் ஏற்படுது அப்புறம் நாம் கூப்பிடலாமா என்னதுக்கானதை கூட்டிகிட்டு அப்படின்னு இது எந்த குழப்பெல்லாம் ஏற்படுது பாருங்க அப்போ இது வித்தியாசம் தெரியுதா இல்லையா தெரிஞ்சவனுக்கு தெரியாதவங்க வித்தியாசம் வந்தது இல்லை இது ஒரு மயக்கம் சரி அவன் பாட்டு போகிறான் நம்ம பாட்டு போகிறான் பேசுனா பேச இல்லைனா போயான்னு போகணும் இல்லை இது மயக்கம் இன்னும் எத்தனையோ விதா சொல்லலாம் இது ஒரு மாதிரி வச்சுக்கோங்க அப்படி போல் எத்தனையோ மயக்கங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் இந்த மயக்கம் ஏன் வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியாது இப்போ போய்கிட்டே இருக்கான் மிட்டாய் கடை நல்லா அழகாக முன்னால் அடிக்க வச்சுருக்காங்க தின்பண்ணங்கள் பார்த்தோன்னு ஒரு கவர்ஸ் இங்கேயே புளியாப்பந்தான் இருக்குது பசியாப்பங்கூட கிடையாது ஆனால் ஆசை வருது பாருங்க மயக்கம் பார்த்தவெல்லாம் வாங்கலாமான்னு ஆசை வருது கையில் காசு வலி இல்லை கடவானாவது ஆசை வருது மயக்கம் பார்த்திங்களா அந்த மயக்கம் உடம்பு ஊற்றி போகிறது இருந்தாலும் மயக்கம் பாருங்கள் நல்லா இருக்குது அதுலேயே இப்போ ஜிலே நல்லா அருமையாக இருக்குது நாட்டில் ஜலந்தான் ஊறுது வயது தான் புளியப்பமாக என்ன பண்ணுறது இப்படி இது மயக்கம்தான் இது ஒவ்வொன்றையும் மயக்கம் தான் அஞ்சு தினங்கள் மூலமாக மயக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அது ஏயா வருது எப்படியாக வருது அப்படி விசாரணை பண்ணி பார்த்தா அதுதான் அஞ்ஞானம் பண்ணி போய் சரி தோக்கலாமன்னு பார்த்தா பழைய வாசல் விடமாட்டேங்குது அது பரவாயில்ல சாப்பிடணும் நாலு ரெண்டு மாத்திர வாங்கிவிட்டால் சேர்ந்து போச்சு என்ன கையில் காசு இருக்குது இல்லைன்னா கடன் கூட கொடுக்குறாங்க ரெண்டு மாத்திர தான் கடை தடி விழுந்தாக மருந்துக்கடையில் விடும் போனால் அப்படி கடையில் யார் ஏறு போச்சு வாங்கிட்டா போகுது அப்படிங்கிற எண்ணம் வருது அப்புறம் அதை வாங்கி சாப்பிட்றோம் மருதம் சாப்பிடுக்குறோம் உடம்புக்கு எடுத்துக்கிறோம் இதுதான் மயக்கம்னு போய் அதாவது இப்படி மயக்கம் ஒன்றும் புரியாமல் நமக்கு வந்துக்கிட்டு செஞ்சுட்டு தான் இருக்கும் அது விடு பண்ணுமென்றார் மைந்தனே அதனாலே மயங்கி மயங்கி அத்தியாச வந்தனையாகவும் தீர்த்து பரமமாம் பத பதமாயின்னு இருப்பாயும் பரமாம் பதம் சேர்றது இல்லை அப்படியே இருக்கிறது அந்த பரமாம் பதம் எங்கே இருக்குது எங்கே எப்போது இருக்கிற மாதிரி தான் தான் காணாமல் போக வந்தால் மரம்தான் கண்டசாமியின் நியாயம் கழுத்து காணாம போதில் கிடைக்கும் மயக்கம்தான் அத்தியாசம்தான் மறைதி தான் அதே போல் ஆத்மஸ்வரூபி மறந்துதுனால வந்த விபரதங்கள் இவ்வளோ விவரம் இருக்குது ஒன்றுமே சேர்த்து மறந்துவிட்டோம் இப்போ நியாயப்படுத்துகிறதுனா இந்த வாசனைகள் குணங்கள் விடமாட்டேங்குது கெட்ட குணம் ரஜகுனு சம்பளம் விடமாட்டேன் அதனாலே இதெல்லாம் விவேக வைராக்கியம் சம்ப சம்பத்தி முடிச்சு விட்டா இல்லை தீவிரமாக இருந்தால் தான் ஜெயிக்கலாம் ஒழிய அது பிறந்தே இல்லைனாலும் பாதியாவது இருக்கணும் ஏதோ சுரூபமாக இருக்கணும் இருந்தால் ஓரளவுக்காக ஜெயிக்கலாம் அது பிறந்து இருந்தால் அது விசேஷம் அது ஜெயமத்திலை அடைகிறதுக்கு ஜென்மத்தை இடம் கொடுக்கணும் இல்லைன்னாலும் கூட ஒரு பாதியாவது இருக்கணும் பாதி இருந்தால் தான் ஏதோ ஓரளவுக்கு அதை விட போராடலாம்னு நடத்தம் இல்லைன்னாக்கா நாம் போராட்டம் அதை நிற்க முடியாது அதான் ஜெயிக்கும் கவாசி இருந்தால் ஒரு பாதிக்காக வந்துடணும் சபலமாக வரணும் வச்சு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறது எல்லாம் ஆய் சங்கர மிக விசாரமாக கொண்டு போகிறார் இந்த நூலில் போதனே இரு குணத்தார் கண்ணாடி பூல போதனே இருகுணத்தார் போயிடும் தமசு முன்னம் மீதியில் ராசதம் போம் ராசதம் மிசிரமாம் சத்துவத்தால் சோதியாவது தான் போகும் சுத்தமாம் சத்துவத்தால் காதலால் சுத்தம் கொண்டே அத்தியாசம் தவிர்ப்பாய் விவே சொடாமல் முன்னூற்றி இருபத்திரெண்டாவது பாட்டு இந்த முந்நூற்றி பதினாலிருந்து முந்நூற்றி இருபத்தி ஏழு வரைக்கும் தேகத்திற்கு அய்மானத்தை தியாகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க தியாகம்தான் பொருள் தியாகம் இல்லை தேகத் தியாகம் இல்லை தேவத்தியாகம் தெரிஞ்சு அது மரணம்ல அர்த்தம் தேக அபிமான தியாகம் தேகத்தில் எவ்வோக்கெவ்வளோ அபிமானம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு பந்தந்தான் துக்கம்தான் அதனால் அபிமான தியாகம் பண்ணவர்கள் தேகத்துக்கு இருந்தாலும் கூட சுகந்தான் காசு தேகத்தை இருக்கணும் ஆனந்த கடல் நிவாவாய்னால் இதுதான் வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய விளக்கம் எல்லா பொருளும் இருக்கலாம் அபிமானத்தை மட்டும் மாற்றி அமைக்கணும் இப்போ அப்படி இல்லை எல்லா பொருளும் இருக்குது அபிமானத்தை கொள்கிறோம் சில பொருள் அபிமானம் சில பொருள்கள் வெறுப்பும் அடைகிறோம் அடைகிற காரணத்தினால சுகதுக்கம் மாறி மாறி வருது அந்த சுகமானது வரும்போது சந்தோஷமாக அடைகிறோம் அனுகூலமாக இருக்கும்போது பிரதிகூலமாக இருக்கும்போது துக்கம் அடையிறோம் எதனால் அபிமானத்தினால்தான் அப்புறம் அபிமானம் வைக்காமல் எப்படி விவகாரம் நடத்துறது அபிமானம் வைக்க வேண்டியது தான் கடமையில் வைக்கணும் அபிமானம் கடமையில் அபிமானம் வைக்கும்போது திருத்தமாக இருக்கும் எல்லா விவகாரங்களும் திருத்தமாகவே இருக்கும் அந்த விவகாரத்தினால் செய்யக்கூடிய பலன்கள் இருக்கின்றனவே அதில் உதாசீனம் வரும் சமபானி வரும் அமைதி வரும் இதெல்லாம் கடமையில் அபிமானம் வைக்கிறதுனால லாபம் உண்டு அதனால் அபிமானம் இல்லாமல் விவகாரம் உள்ள உலகத்தில் கிடையவே கிடையாது தத்துவஞானியாக இருந்தாலும் கூட அவனுக்கு அபிமானம் உண்டு என்ன அபிமானம் அகன்றது சாந்தபிரமன் நான்கிற அபிமானம் உண்டு மூச்சுகளுக்கு சாட்சி நான் என்ற அபிமானம் இருக்கணும் அஞ்ஞானிகளுக்கு என்ன அபிமானம் நான் கர்த்த பக்த இல்லை இருக்கு இந்த அபிமானந்தான் துக்கத்தை கொடுக்குறது சரித்திரா நான் என்றும் இன்னும் நம்ம சுற்றுச்சூழல் சூழ்நிலை உள்ளவர்கள் எல்லாம் என்ன சென்றும் அனுகூல பிரதி பிரதிகூலங்களை இதெல்லாம் அபிமானத்தினால் வரக்கூடிய விளைவுகள் அதனால் துக்கங்கள் ஏதுன்னு சொல்கிறார் அதனால் இந்த பாடல்களில் சரீரத்தில் உள்ள தேக அபிமானத்தை விடுங்கள் தேகத்துக்கு சம்ரட்சணை செய்வதற்கான கடமையை வைத்துக்கொள்ளுங்கள் கடமை நிமித்தமாக வரக்கூடிய விவகாரங்கள் செய்யுங்கள் அது சிவனால் வரக்கூடிய பலன்களில் சவபாவனை கொள்ளுங்கள் அப்போது மனசு அமைதியடைகிறது சூழ்ந்தோற்றம் என்பது இதை பாடலின் மூலமாக என்னை சொல்ல போகிறார் சொல்லியிருக்கார் இன்னும் சில பாடல்கள் என்ன போதனி ஆத்மஞானம்